அரிசி சந்தவருத்தம் வேறு தான் அன்றி வேறொன்றும் இல்லாத பூரண சச்சிதானந்த குணமாய் ஊனின்றி உயிர்தோறும் ஒன்றாகும் என்றில் அகுதுக்கின்றபடி கண்டிலேன் நான் என்ற ஜீவன்கள் சத்தான வகையோக்கு ஞானங்கள் வெளி கண்டதால் ஆனந்தம் இதுபோல வெளியாக உதியாத வடைவேது குருநாதனே புருவங்கள் இரதங்கள் பரிசங்கள் உருபூவில் ஒன்றாகும் என்றாலுமே கரணங்களோர் ஒன்றிலோர் ஒன்று தெரியுங்கறி வாராதுகான் அருமந்த சச்சிதானந்தச் சுபாவங்கள் அன்மாவின் வடிவாயிலும் பிரபஞ்சமயமாம் விருத்தி வேதத்தினால் வேதங்கள் அமைந்தனே தாமதம் இராசதம் சத்துவிதமுக்குணத்தால் வரும் விறத்திமுன்றாம் ஆமவைகள் மூடமும் கோரமும் சாந்தமும் அபிதானமாகுமகனே ஏ முறவிருக்கின்ற சச்சிதானந்தங்கள் என்றும் ஒன்றாகிலும் நாம் உரைக்கும் விருத்திப் பிறவினாச்சுருபஜான அதி பிரிவாகுமே ஜடமான மூடத்தருக்கல்லு மண்களிற் சத்தொன்றுமே தோன்றுமால் விடமான காமாதி கோரத்திலானந்தம் விளையாது மற்றவைகளாம் திருடமான ஒழிவாதி சாந்தத்திலே சச்சிதானந்தம் ஒன்றும் வெளியாம் மடமான மூடங்கள் ஹோரங்கள் பிடுசாந்த மனமாகிலானந்தமே இகவான குருநாதனே சச்சிதானந்தமெனும் இலக்கணமருகிலேன் அகலாத சத்தாவதேது சித்தாவதேதானந்தமேதென்றில் மிகுகாலமூன்றும் கேடாதிருப்பதுசத்து வேறுபாடரிதுசித்தாம் மகிழ்காமம் நுகர்வோது சுகமாகும் அனுபூதி வாழ்வென்பதானந்தமே நா சச்சரீரத்திருக்கும் சரீரிதனால் வேதமா வாக்கியம் நீ சச்சிதானந்தம் என்ிடினுமா சிறிய நீ பிரமாகுமெனினும் மா சற்ற சச்சிதானந்தனான் நவிவன் அண்ணும் அனுபவம் எங்கனே கோஷப்புறங்களை இடித்துத் தகர்க்கும் மதகுஞ்சரக் குருநாதனே ஜென்மாந்தரன் செய்த வினைகள் உடல் தருமனில் செல்காலம் இவனுடோ கண்மானுபவநரக சொர்க்கமெனில் வருகின்ற காலத்தும் இவனுண்டலோ உன்மாத யாத்தனா உடல் கடவுள் உடல் மனுட உடல் மாறி மாறி அழியும் தன்மாய உடல் கெடினும் இவன் இருப்பது கொண்டு சத்தென்பதொக்கு மகனே இருளாக மூடும் சுழுத்தியாத்திரே மருளாமலிருளையும் பொருளையும் தெரிகின்ற வகை கொண்டு சித்தாகுமே பெருவாழ்வு மிக்க தானே தன்னிடத்தினல் பேராத பிரியமதனால் அருகாத பிரியன் சுகத்தில் வருமாதலால் ஆனந்தம் அமைந்தனே அன்னபானாதி சுகசாதனமதாகையால் ஆர்க்கும் வெகு பிரியமாகும் இன்னவாராண்மாகும் ஆனந்த சாதனம் எனக் கருதல் பொருள் சொன்னான்மாவையொரு சுகசாதனங்களோடு சொல்லுவாயாக மகனே உன்னதான் அந்த வேறே அனுபவிப்பதார் உபயவான் அதில் வருதல் பிரிய மாத்திரமாகும் வெகு பிரியமான் விடய சுகம் வறு பிரிய மாறி வருமான வெகு பிரியம் மாறாது கான் சுகம் விடலுமான் கொளலுமாம் ஆன்மாவை விடுவதெவர் கொள்வதெவர் பார் விடய சுகோகங்கள் விடுமவனை அவனால் விடப்படாதொரு நாளுமே வேகின்ற கோபங்களால் என்ன நான் கொன்று விடுகிறேன் என்று சில பேர் சாகின்ற படியினால் தன்னையே தான் கொன்று சாவனென சங்கையல்லவே தேகந்தனைக் கொல்லும் அவனால் விடப்பட்ட தேகமவன் அல்ல மகனே ில் கோபம் அதுதனை ஒரு நாளும் ஆன்மா வெறுப்பதிலேயே தாகப்படும் பொருளிலும் மகன் பிரியமாம் தனையனிலும் உடல் பிரியமாம் ஆகத்திலும் பிரியம் இந்திரியமாம் கரணம் அதனிலும் பிரியமுயிராம் வெகு பிரியம் ஆன்மாவில் இந்த ஆன்மா முக்கியம் ஊகத்தினால் கவுனம் மித்தை மூன்றும் ஓரொன்றில் அதிக மகனே கெடலான பொழுதிவன் காணிக்கு மகனான கவுணவான் மா முக்கியம் விடலாத குடலம் பரிக்கும் நாள் உடலான மித்தையான் மா முக்கியம் திடமான நன்மைகதி வேண்டினால் கர்த்தனாம் ஜீவவான் மா முக்கியம் ஜடமாயும் முக்தியினில் ஞானவான் மாவான தானே மகா முக்கியம் புலியும் அனுகூலம் எனில் இஷ்டமாம் பகைசையில் புதல்வன் எனினும் வெறுப்பாம் உலகில் இருவகையும் அல்லாத புல்லாதியில் உதாசீன மாதலால் மலினமறு பலவகையும் இப்படி மகிழ்ச்சியில் விருப்ப மிகழான் வடிவாகும் முன் சொருபத்தை